பாடம் ஒன்று செய்வது கூறுகின்ற விசுவாசிகளே நீங்கள் தொழுவதற்காக நிற்க முன்னர் உங்கள் முகங்களையும் கைகளில் முழங்கை வரையும் கால்களை கணுக்கால்கள் வரையும் கழுவிக்கொள்ளுங்கள் உங்கள் தலைகளை ஈர கையால் தரவிக்கொள்ளுங்கள் அத்தியாயம் ஆறாவது வசனம் ஒழு செய்யும் போது உறுப்புகளை ஒரு தடவை கழுவுவதுதான் கட்டாயம் என்பதை நபிசல்லும் அழகி அவர்கள் தெளிவுபடுத்தியுள்ளார்கள் மேலும் அவர்களே அவ்வுறுப்புகளை தரவைகளும் தரவைகளும் தரவைக்கு மேல் அதிகப்படுத்தியது இல்லை நபி செல்லாகும் அலகிந்த செல்லம் அவர்களின் செயல்முறைக்கு மாற்றம் செய்வதையும் உழு செய்வதில் மூன்று தரவைகள் என்ற அந்த வரம்பை மீறுவதையும் மார்க் அறிஞர்கள் விருத்திருக்கிறார்கள்